நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்யப்போறது மாம்பழம் தேங்காய் கறி செய்ய தேவையான பொருட்கள் மாம்பழம் பொடிதாக கட் பண்ணுது ஒரு கப் தயிர் ஸ்பூன் தேங்காய் அரைமுடி சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வேந்தயம் கால் ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிது செய்முறை முதல்ல தேங்காயும் ஒரு ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடுவோம் அப்புறம் மாம்பழ பீஸ் கட் பண்ணி வச்சிருவோம் சாப்பாட்டை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு இந்த மாம்பழ பீஸ் எண்ணெய் காஞ்சதோ மாம்பழ பீஸஸ் போட்டு நல்லா வதக்கிப்போம் மாம்பழத்துலேயே தண்ணி இருக்கோம்ல ஈரம் இருக்கும் நல்லா வதக்கிப்போம் நல்லா வதங்கிட்டோம் வந்தங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் இன்னொரு ஸ்டவ்ல பத்து நிமிஷம் பாத்திரம் வச்சு ஒரு மீதி ஒன்றியம்கா ஸ்பூன் எண்ணெய் இருக்கு அது எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு கருவேப்பில போட்டுடுவோம் தழிச்சிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதும் அதை எடுத்து இந்த கொதிச்சிட்ருக்கு அந்த மாங்காய் பீஸ் அதில் குழிதான் கலந்துருவோம் இந்த வதக்கினதை எடுத்து கலந்துருவோம் நல்லா தொலைச்சிட்டு நல்லா கலந்துட்டு நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சு வந்து வந்தோடனே ஒரு ஸ்பூன் தயிர் கலந்துட்டு இந்த ருசிக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவி வெட்டுடுவோம் சுப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாம்பழம் தேங்காய் கருவித்தா ஆறு ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்